واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا نبيه ورسوله صلى الله عليه وسلم دائما الى يوم الدين اللهم صل على محمد وعلى ال محمد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 اللهم صل على علي وآله وأزواجه وذرياته وأصحابه وجميع بيته اجمعين واتقوا الله ربكم سروا علانيا اما بعد فقد قال الله تبارك وتعالى في قرانه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا إذا تناجيتم فلا تتناجوا بالبغي والغضا அளவற்ற அருளாலன் நிகரற்ற அன்பாலன் அல்லாஹுவின் பெயரை கூறின்ற பிரசங்கத்தை ஆரம்ப செய்கிறேன் பலாத்தும் அவர்கள் மீது பலாத்தும் பலாமும் சொல்லியதன் பின்னால் அன்னாருடைய வாழ்க்கை வரலாறுகளை தமது வாழ்விலே பின்பற்றிய வெற்றிகளை கண்ட அருமை சஹாபாக்கள் சாபிய சபா சபைய்கள் நல்லடியார்கள் முஸ்லீம்கள் அனைவரும் மீது அல்லக்கூடிய சாந்தியும் சமாதானம் அல்லாஹினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இந்த பூமிக்கு மேலால் அல்லாஹ் விரும்பக்கூடிய இடம் ஆகிய அல்லாஹுடைய வீட்டிலே நேர காலத்தில் வந்திருக்கின்ற அல்லாஹுவின் நல்லது பள்ளி உள்ளே இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலும் வெளியிலே இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலும் எல்லா நிலைமைகளிலும் அந்த அல்லாஹுவை பயந்து வாழ்ந்து கொள்ளுமாறும் அடி நினைக்கும் அப்பால் உங்களுக்கும் அல்லாஹுவின் கட்டளையை வசியத்தை தப்புவா வைத்து வைக்கிறேன் எனவே எல்லா சந்தர்ப்பங்களும் அனைவரையும் அன்பான அல்லாஹுவின் நல்லே அல்லாஹா எங்கள் மீது கர்ணையுள்ள ரப்பாக இருக்கிறான் அதனால் அல்லாஹா குசு எங்களுக்கு எல்லா துறைகளிலும் கண்மனை நாயம் சொல்லு அலை அவர்கள் மூலமாக தெளிவான வழிகாட்டல்களை அல்லாஹ் தந்திருக்கிறான் சொல்லுகின்ற போது நீங்கள் நல்ல காரியங்களிலும் பயபக்தியான விடயங்களிலும் ஒருவருக்கொருவர் உதவியாக அறியுங்கள் ஒருவருக்கு உதவியாக அறியுங்கள் நன்மையான விஷயம் செய்வாங்களா உதவியாக அறியுங்கள் அல்லா பயப்படுற விடயங்கள் யாராவது வீடு குறைகின்றார்களா அதை வளர்த்து விடுங்கள் அல்லாஹ் உதுவான் பாவமான காரியங்களிலும் மக்களுக்குள்ள புரோதங்களையும் விரோதங்களையும் அல்லாஹுக்கும் மாறு செய்கின்ற விடயங்களும் யாரும் யாருக்கும் உதவியாக இருக்க என்று சொல்ல நல்லடியார்களே தனா ஜெயித்தோம் நீங்கள் ரகசியம் பேச நீங்கள் யாராவது இன்னொரு ரகசியம் பேசிய நாடினால் பாவமான காரியங்கள்ல நீங்க ரகசியம் பேசவா நாம் வல் உதுவான் அல்லாஹு மாறு செயல் விஷயத்தில் ரகசியம் பேசவா நாம் அதுக்கு அனுமதி இல்லை ரசூல் அல்லா ரசூலுக்கு மாறு செய்யற விஷயம் ரசூலுக்கு மாறு செய்ற விஷயம் இதிலிருந்து ரகசியம் பேசவான விஷயங்கள் ஏராளமாக ரகசியம் பேசுங்களை பயப்படுற விடயம் சப்போவாவுடைய விடயத்திலும் ரகசியம் பேசுங்க அல்லா சரவு செகிறாங்க ஒரு நாள் நீங்கள் அல்லாகுடத்திலே கொண்டு வரப்பட போகிறீர்கள் இருவர் பேசிய ராசியம் நாளை மறுமையே அல்லாஹுடத்திலே அது பரவசியமாக மூடிய அறைக்குள்ளே பேசியிருப்பீர்கள் ஆனால் அல்லாவுடைய அந்த சித்தியில் அந்த பட்டோரையில் இருந்து நீங்க முடியாது எனவே நன்மையான காரியில எப்போதும் உதவியாக இருப்போம் வளர்ப்போம் பாவத்தில் ஈடுபடக்கூடிய மக்களை அதிர்ந்து நாங்கள் பாதுகாப்போம் எங்களுடைய ஊரை பாதுகாப்பதற்கு சமனாக இருக்கிறோம் எனவே கண்ணியமானவர்களே அல்லாவின் தூதர் சொல்லல்லாக அனைவரும் செல்லும் அவர்கள் இந்த உலகத்திலே ஒரு அழகான வழிகாட்டலை எங்களுக்கு சொல்லித்திலே ஒரு மனிதனுடைய வாழ்க்கை நல்லதாக ஆகுவதற்கும் அந்த வாழ்வு தோல்வியான கெட்ட வாழ்வு ஆகுவதற்கும் ஒன்றுதான் அவருடைய நட்பு அவர்கள் பலர் வந்தவர்களை பொறுத்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கை வித்தியாசப்படும் சொல்லமாக வளைவ செல்லும் அவருடைய நண்பர்கள் ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் பேர் محمد الرسول الله محمد صلى الله عليه وسلم والجل. الله உடைய தூதர் الله உடைய தூள் والذين معه اصدوا على الكفار رحمه بينهم அவோடு இருந்தவர்கள் குஃபாரோடு கொஞ்சம் கடுமையாகண்டார் முகத்தால சிரிப்பார்கள் உள்ளத்தால அவர்களோடு கோபமாக நடப்பார்கள் நடப்பார்கள் உள்ளத்தாலும் இரக்கமாக இருப்பார் அவர்களோடு இருந்த தனா வாக்கள் இப்படித்தான் எனவே கண்ணியமானவர்களே இன்று அந்த செல்லும் செல்லும் அவர்களுக்கு ஏராளமான நண்பர்கள் இருந்தார்கள் நட்பு என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே தாக்கம் செலுத்துகின்ற ஒரு காரணம் நட்பு என்று இந்த மகத்தான உறவினால் சாதிப்பவை ஏறாய் தமக்கு இது நட்பை பகிர்ந்து கொள்ளக்கூடியவர்கள் நினைப்பார்கள் நட்புக்கு ஒரு பெரிய சத்து இருப்பதாக ஒரு நண்பன் ஒருவருக்கு கிடைத்து விட்டால் அவருடைய துன்பம் எல்லாம் குறைகிறது நல்ல ஒரு நண்பன் ஒருவருக்கு கிடைத்து விட்டால் அவருடைய சந்தோஷம் இரட்டிப்பாகிறது கண்ணியமானவர்கள் நாம் ஒருவரோ நப்புகின்ற போது அவருடைய வாதம் என்னுடைய வாதம் நிறைய மாற்றங்கள் ஏற்படுகின்றன இன்றைய நவீன காலத்திலே நாம் பார்ப்போம் என்றால் கண்ணியமானவர்களே சிலர்களுக்கு தளத்தின் மூலமாக பல லட்சக்கணக்கான நண்பர்கள் இருப்பதை நாம் பார்க்கிறோம் எஸ்பி பேலமாக லட்சக்கணக்கான நண்பர்கள் இருப்பதை நாம் பார்க்கிறோம் ஒரு வெப்சைட் பேஜ் மூலமாக பல லட்சக்கணக்கான நண்பர்கள் இருப்பதை பார்க்கிறோம் அதே போல அண்மை காலங்கள் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த தொழில்நுட்ப சாதங்களூடாகவும் வேலையின் நண்பர்கள் இருப்பதை நாம் பார்க்கிறோம் கண்ணியமான நண்பர்களை நாங்கள் பயிற்சி நாங்கள் என்ன செய்கிறோம் அவர்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறோம் உதவி செய்கிறோம் ஒரு குடும்பத்தில் ஒரு பிரச்சனை நடந்தால் அதிலே தூக்கி போடுகிறோம் ஒரு வீட்டுக்குள்ளே நடந்த பிரச்சனை ஒரு நிர்வாகத்தால் தீர்த்துக் கொள்ள முடியும் குடும்பத்தால் தீர்த்துக் கொள்ள முடியும் ஆனால் அதை நண்பருக்கு மத்தியில் பகிரங்கப்படுத்துகிறோம் இடையிலே அதை பேஸ்புக்கிலும் அதை வாட்ஸ்அப்பிலும் அதை ட்விட்டரிலும் நல்ல வாலிபர்களே ம் வளர்ந்த காலத்தில் இருந்தாலும் அல்லா இந்த தொழில்நுட்பங்களை தந்திருப்பது எங்களை சோதிப்பதற்காக ஆரம்பத்திலே ஒழுக்கம் மாற்ற நிறைந்து இருந்தன ஒழுக்கங்கள் நிறைந்திருந்தன ஆனால் இன்று ஒழுக்கம் இல்லை தொழில்நுட்பம் அன்று வளர்ந்திருக்கவில்லை ஒரு ஊரிலே ஒரு கோவில் ஒரு வீட்டிலே ஒரு டிவி இல்லை ஆனால் ஒழுக்கம் இருந்தது மலர்மான உதவியை கொண்டு வருகின்ற அளவுக்கும் எங்களை பற்றி அல்லாவிடத்திலே புகழ்ந்து பேசுகின்ற அளவுக்கு ஒவ்வொரு வீட்டிலே அபாலத்திருந்தது கண்ணியமானவர்களை எதை சொல்லவர்கள் என்றால் இன்று நவீனங்கள் வளர்ந்தாலும் எங்களுடைய அமல்களுடைய ருச்சித்துக்கள் கூடவில்லை எனவே கண்ணியமானவர்களே இத்தனை நண்பர்களை வைத்துக் கொண்டு அறிமுகப்படுத்த வேண்டும் என்பது நட்பு பிள்ளைகள் பெற்றோர்கள் என்பது நட்பு ஒரு உறவு குடும்பங்கள் என்பது ஒரு உறவு சகோதரன் சகோதரர்கள் என்பது ஒரு உறவு ஒரு நட்பு மாமா மாமிா சாச்சி பெரிய பெரியா என்பது ஒரு உறவு அதற்கு அப்பால் ஆசிரியர் மாணவர் என்பது ஒரு உறவு நிர்வாகம் ஜமாத்தார் என்பது ஒரு உறவு ஒரு நட்பு தொழிலாளிகள் முதலாளிகள் என்பது ஒரு நட்பு அரசன் குடிமக்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு நட்பு இதெல்லாம் ஒரு உறவு ஒரு பாலம் இந்த பாலத்தினுடாக நட்பூட நிறைய விடயங்களை சாதிக்கலாம் ஒரு நாட்டிலே உள்ள ஒரு ஒற்றுமையை பாதுகாக்க நாட்டிலே உள்ள அரசர்களும் மந்திரிகளும் குடிமக்களும் ஒன்றிருந்தால் அந்த நாட்டிலே உள்ள பிரச்சனைகளை கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் வீட்டிலே உள்ள பிரச்சனைகளை அவர் இருவர்களும் சிறந்த முறையில் அந்த நட்பு பலப்படுத்தப்படுகின்ற போது அங்குள்ள பிரச்சனைகளை தீர்க்கலாம் எனவே கண்ணியமானவர்களை எதை சொல்லவர்கள் என்றால் நட்பைக்கிருகிற நட்புக்கெ சில வரையறை தெரிவு செய்யுங்கள் விட ஒரு மோஹ்மீன் அல்லா நண்பராக நீங்கள் பெற்றுக் கொள்வதற்கு إنه المؤمنين <سؤال> ننبناها تشريه الشيدان يقول يواله وليه برم الله قلت لفرشبت أذق وروانين الصلاة والدان إنما المؤمنون إخوة مؤمنون تقود رسول الله بن تقود رسول الله عليه وسلم ورسولنا رسول المؤمنون كرجل واحد مؤمنون مرمنون رسولنا رسول இன்னும் ஒரு அதிபரை சொல்லலாம் ஒரு உடம்புக்கு ஒப்பானவர்கள் இன்னும் சொல்லலாம் சொன்னார்கள் ஒப்பானவர்கள் மூமீன்கள் எல்லோரும் ஒரு கட்டிடத்துக்கு ஒப்பானவர்கள் ஒன்று ஒன்றரை கலந்திருக்கிறது எனவே சொல்ல வசன பல உதாரணங்களை சொல்லிக் காட்டினார்கள் ஒரு உடம்புக்கு ஒப்பானவர்கள் மூமீர்கள் ஒப்பானவர்கள் மூமீர்கள் ஒரு கட்டிடத்துக்கு ஒப்பானவர்கள் மூமீர்கள் எனவே இது மூன்றும் எப்படி அழகாக இருக்கும் ஒரு மனிதர் தன்னுடைய குறையை தன்னுடைய அவுலத்தை போன்றும் மறைப்பான் அது வெளியே தெரியக்கூடாது என்னுடைய குறை சமூகத்திலேபட்டு விட்டால் என்னை கேவலமாக கருதுவார்கள் என்று அந்த குறை அவர் மறைப்பார் அதை போன்று மற்றவருடைய ஒரு மூலம் வேண்டும் சரிய சொல்லித்தார் அழகான வழிமுறை கண்ணியமானவர்களே இன்னும் நட்புகொள்வதற்கு அழகான வரையறை சொல்லித்திருக்கிறார் உண்மை சேர்க்கக்கூடியவர்களைத்தான் நண்பர்களாக நம்ம தெரிவிக்க நீங்கள் உண்மையார்கோடு சேர்ந்திருங்கள் சொல்லிலும் செயலிலும் வாழ்க்கையிலும் உண்மையார்கள் இருங்கள் பொய்யர்கள் இருக்க வேண்டாம் கேலி பொய்யர் இருக்கிறார்கள் திரிப்பதற்காக ஒரே பொய்ய சொல்லிக் கொண்டிருப்பார்கள் கொடை பொயர் இருப்பார்கள் ஆயிரம் ரூபாய் கொடுத்து விட்டு லட்சக்கணக்கம் கொடுத்ததாக சொல்லுவார்கள் அரசியல் பொயர் இருப்பார்கள் ஒரு வேலையை செய்து விட்டு பத்து வேலையை செய்ததாக இன்னும் நூறு வேலையை செய்து வருவதார பொயர் விற்பார்கள் பொய் சொல்லித்தான் அவருடைய பொருட்களை விவார்கள் உங்களுக்கு இந்த வேலை யாருக்குமே இந்த வேலை கொடுத்து இல்ல இந்த வேலை எனக்கு இல்லை கண்ணியமானவர்களே இப்படி பல பொய்யர்களை சமூகத்திலே நாம் காணுகிறோம் ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறார் நீங்க நண்பர்கள் இன்னும் சொல்லி வசல்லம் அவர்கள் அழகா சொல்லி தந்தார்கள் நீங்கள் ஒரு ஒரு கொண்டால் அந்த நட்பு அவளுக்கு நான் உன்ன விரும்புகிறேன் அல்லாவுக்கு அவனை உன்ன நேசிக்கிறேன் ஒருவரை நீங்கள் விரும்பினால் இன்னொரு கருவிக்குமாறு சொன்னார் ஆண் பெண் நட்பை சொல்லவில்லை ஆண்கள் ஆண்கள் பெண்கள் பெண்கள் இந்த நட்பை தான் பேசுகிறேன் கணியமானவர்களே அது ஒரு வேறு தலைப்பு அதை பேச வரவில்லை எனவே இஸ்லாம் நட்பைக்கிந்த இஸ்லாம் அல்லாதிகளை இருக்க முடியாது நண்பர்களாக இருக்கலாம் ஆனால் அவர்கள் உற்ற இருக்க முடியாது அல்லாஹு உங்களுடைய நேசர்களாக எடுத்துக் கொள்ள வேண்டாம் அல்ல தன்மையை சொல்கிறான் தூம் உங்களுக்கு ஏதாவது நலவும் நடந்தால் அவர்கள் கவலைப்படுவார்கள் கிடையாது ஏதாவது ஒரு நலவும் நடந்து விட்டால் இஸ்லாத்தின் விரோதிகள் கவலைப்படுவார்கள் எனவே நட்பை அவ வைத்து சந்தோஷம் அவருக்கு தெரியும் அல்லாஹ் சொல்லுகிறான் எமூதி நண்பராக எடுத்துக் கொள்ள வேண்டாம் உங்களுக்கு இடையில ஏதாவது தவறுகள்ிரிப்படுவார்கள்ரு நாம் எல்லோரும் அல்லாவுடைய நேச்சர்களாக இருப்போம் அல்லாஹ் அலுப்பர் அலா இன்ன அல்லாஹுடைய நேச்சர்கள நீங்க அறிந்து கொள்ளணுமா அவர்கள் எப்படிப்பட்டவர் என்றால் லாகோ பொன் அலை அவர்களுக்கு எந்த பயமும் இருக்காது அவர்கள் நட்பு கொள்வது மோம்களோட அவர்களுக்கு எந்த பயமும் இருக்காது அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள் அல்லோ காணோய்தோன் அவர்கள் அல்லாவை உள்ளா உள்ளபடி ஈமா கொள்ளுவார்கள் அல்லாவுக்கே பயந்து வாழ்வார்கள் இதுதான் கண்ணியமானே நாங்கள் நல்லதுக்காக வேண்டி எதையும் விளப்போம் தீயதுக்காக வேண்டி எதையும் விளப்போம் எங்களுக்கு தீய விதங்கள் வாழ்ந்த ஒரு நண்பன் தப்பான காரியத்திலே எங்களை அழைக்கிறான் அந்த நட்பு எங்களுக்கு வேண்டாம் அதுக்கு முட்டுக்கொள்ளி இது ஒரு முக்கியமான காலம் இப்ராஹிம் அலை தியாகங்களை ஞாபகப்படுத்துகின்ற காலம் இப்ராஹிம் அலை அவர்களை அல்லாஹ் அல்லாஹுடைய நண்பராக தெரிவு செய்தார் எப்போது தெரிவு செய்தார் தெரியுமா நான்கு விடயங்களை அல்லாஹுக்காவின் தியாகம் செய்தார் அதற்கு பின்னால்தான் அல்லாஹ் அவரை தன்னுடைய நண்பராக அறுத்துக்கொள்கிறார் முதலாவது தியாகம் அவர் செய்தார் தன்னுடைய உள்ளத்தை அல்லாஹூக்காவணி தியாகம் செய்தார் இந்த உள்ளத்துல அல்லா மட்டும்தான் ஒரு கட்டத்துல வீட்டில் தன்னுடைய வாப்பா சிலை வணக்கக்காரர் ஆனால் இவர் ஒரு அணிப்பன் முஸ்லிமா அல்லாவுக்கு முற்றிலும் கட்டுப்பட்டு ஒரு முஸ்லீம் வாப்பாக்கு சொல்லுறார் வாப்பா நீங்க கல்லையும் மண்ணையும் வணங்குவானாம் இதனால ஒன்றும் செய்யலா இந்த சிலைகளை வணங்காதீங்க அல்லாவும் வணங்குங்க என்ற விஷயத்தை சொல்லுறாங்க ஆனா வாப்பா ஏற்றுக் கொள்ள வாப்பா கடைசி மகனே இந்த வேலையை விட்டுடு இந்த வேலையை விளையிலண்டா என்ன இருக்க உன்னை கல்லால அடிச்சு கொள்வே பெற வேலையற்ற விட சிறந்த இடத்துல சொல்லுவான் கண்ணியமார்களே அல்லா அந்த மனிதருடைய அந்த உள்ளத்தை சூரித்தான் உள்ளத்துல அல்லாஹ் இருந்தான் தெரியுமா வீட்டை விட்டு விரட்ட போனார் அல்லா இப்ராஹிம் அலையில அவர்களுக்கு oui. காபுல்லாவுக்கு பக்கத்தில் அல்லாவுடைய வீட்டுக்கு பக்கத்தில் பக்கத்தில் அல்லா மகா இப்ராஹிம் வச்சிருக்கிறார் ஹஜ்ஜிக்கு ஒம்ராட்டு போறவங்க எல்லாம் அங்க இரண்டு ரத்தத்துக்கு சொல்லுவாங்க நிறைவேற துவா கேட்பாங்க இராஹிம் அலைத்த அவர்கள் இடம் எனவே இந்த உள்ளவர்களே விருந்தாளிகளுக்கு மூன்றாவது தியாகம் தன்னுடைய மகன ஒரு முன் வந்தார் ஒரு சட்டத்தில் சோதிக்கப்படுகிறார் தன்னுடைய உடம்ப கூட நெருப்பில போடக்கூடிய கட்டம் வருகிறேன் ஆயத்தமாக இப்ராஹிம் என்று சொல்லக்கூடிய அந்த நபிய நான் என்னுடைய நண்பராக எடுப்பேன் கண்ணியமானவர்களே எனவே அல்லா நண்பனாக நேசனாக இருக்க வேண்டுமா நாங்கள் செய்வோம் கடமைகளை செய்வோம் நிச்சயமாக அல்லா எங்களோடு எங்களுக்கு உதவியாக இருப்பாங்க யார் என்னுடைய அடியானோரு என்னுடைய நண்பர் ஒரு பகைக்கிறாரோ என்னுடைய நண்பருக்கு தீங்கு விளையா அவரோடு நான் யுத்தம் செய்வேன் அல்லாவுடைய நேத்தர்களே அல்லாவுடைய நேத்தருக்கு எந்த கவலையும் கிடைக்காதே எனவே நாம் எப்போதும் அல்லாஹுடைய கற்றலை நிறைவேற்றுவோம் அல்லாஹ் நிச்சயமாக எங்களை விரும்புவார் எனவே கண்ணியமானவர்களே நாம் எப்போதும் தியாகங்கள் செய்வோம் அல்லாஹுக்காக பாவமான விடயத்திலே யாருக்கும் உதவியாக இருக்காது நிச்சயமாக அல்லா எங்களை உயர்த்துவான் இந்த உலகத்திலே ஒரு மனிதன் நல்ல நண்பர்களோடு வாழ்கின்ற போது அவருக்கு கிடைக்கின்ற சிறப்பு அம்சங்களை நாங்கள் என்றால் அதிலே முதலாவது அவனுடைய துன்பம் அவருடைய உள்ள சேர்க்கக்கூடிய கஷ்டம் அது ஓரளவு போக்கப்படுது ஒரு மனிதன் கஷ்டத்தை உள்ளத்திலே அடக்கி அடக்கி வச்சிருந்தால் அவன் ஒரு கட்டத்திலே அடைந்து நீ அதற்கு மேலே என்னால் வந்துவிடுவான் துன்பம் இரட்டிப்பாகிறது பகிர்ந்த துன்பம் அவருடைய உன்பத்தை விட்டு கரைகிறது அதனால் அவருக்கு உற்சாகம் கொடுப்பார் நல்ல நண்பர்கள் இன்னும் ஒன்று அந்த நட்பினால் ஏற்படக்கூடிய நலவுகள்ல நல்ல நண்பர்கள் யாருக்காவது கிடைத்தால் நல்ல சந்தோஷமான ஒரு செய்தி கிடைத்திருக்கிறது விருப்பமான ஒரு நண்பர்களை விருப்பமான ஒரு கூட்டாளிக்கு அதை சொல்லுகிறது கண்ணியம் அதற்கு பின்னால அந்த சந்தோஷம் இரட்டிப்பாகிறது மீண்டும் இதை நல்ல விட செய்ய தூண்டுகிறது உதாரணமாக ஒரு நல்ல நண்பன் இருக்கிறாரே தொகைக்கு கூட இல்லாத ஒரு பரவாயில்ல கூட்டிட்டு அல் ஹமதுல நீங்க ஏற்படுத்திய நட்பால நான் சொல்லுகிறேன் ஒவ்வொரு நாளும் ஒரு பக்கமாவது குருவான ஒரு சொல்றாரு கண்ணியமானவர்களே எனவே இந்த நட்பு இருக்கிறேன் இவர் செய்யக்கூடிய அடையாளத்தில் இருக்குது சொல்லுறாரு இந்த நட்பு கடையில இன்னும் என்ன செய்வார அவர் இதுவரை நான் கூட செய்யணும் நான் நன்மையை பழக்கினது ஆரம்பித்து விட்டது நான் ஆனால் என்ன சொல்லி அந்த நண்பர் அளவுட கூடுதலாக செய்வார் எனவே நண்பர்களுக்கு நல்ல விஷயம் பகிர்ந்தடைக்கப்படுகின்ற போது அது இரட்சிப்பாகிறது அது அதிகரிக்கிறது எனவே கண்ணியமானவர்களே எப்போதும் நாங்கள் நல்ல நண்பர்களை தெரிவு செய்வோம் அப்போது என்னுடைய வாழ்க்கை ஒளிவு பெறுவதாக கேட்டார்கள் அல்லாஹூ அல்லாஹூ என்ன உயர்வான நல்ல நண்பர்களோடு நாளை மறுமையில என்ன எழைப்பாட்டிடு என்ன சேர்த்து நின்று கண்மணி நாயகம் சொல்லல்லாக கேட்டதுவான் கண்ணியமனவர்களே நினைவில் நட்பு என்பது மிக முக்கியமான ஒன்று இந்த உலகத்துல நபி சொல்லல்லாகோ அலைவசலம் அவர்களுக்கு அல்ல கட்டளையிடுகிறான் நீங்க யாரோட இருக்கணும் அவரை கூட்டாளி யாரு என்று அல்லாஹ் சொல்லுறான் காலையிலும்லையிலையும் அல்லாஹை சிக்ரு செய்யக்கூடிய அல்லாஹுவை நினைப்படுத்தக்கூடிய மக்களோட தான் நீங்க இருக்கணும் நபிக்கு அல்லாஹ் கட்டளை அந்த கட்டளை தான் எங்களுக்கும் நாங்களின் நல்லவர்களோட தான் இருக்கணும் எங்கடைய ஈமான கூட்டுற மஜிலிசுல தான் நாங்களும் இருக்கணும் இருக்கிற ஈமான குறைத்து விடக்கூடிய மஜந்துவிடக் கூடாது நீங்கள் ஒருவரை நண்பராக இந்த சில விடயங்களை கவனியா அவட பயம் வருமோ அவரை தெரிவு நண்பரா யாருடைய பேச்ச கேட்டா அவங்க அறிவு கூடுமோ அவரை நண்பராக தெரிவு யாருடைய விவாதத்தை கண்டால் மறுமையுடைய நினைவு வருமோ அவர நண்பராக சொல்லி வைத்தார்கள் எனவே அன்பான அல்லாஹோ நல்லே நல்ல நண்பர்களுக்கு அடையாளம் அதுதான் எனவே அப்படியான நண்பர்கள் தெரிவு செய்யப்படுகின்ற போது நிச்சயமாக ஒரு முறை அவர்களோடு மதியத்துக்கு போறோம் ஒரு சுரட்சித வருகிறதா அதுக்குரிய தீர்வை நதிகளார்த்த கேட்டு போறோம் சந்தோஷமான செய்தி வருகிறா நபிகளார மஜித்துக்கு போய் சொல்லுவாங்க அவளுக்கு போய் சொல்லுறோம் ஆனா நாளை மறுமையில எங்களோட இருக்க மாட்டாங்களே அவங்க உயர்ந்த மக்களோடு உடனே சௌபான் ரவி அல்லா சாலான் பதியாமல் மஜ்ரஸுக்கு வந்து கவலையோடு இருக்கிறாங்க சொல்லலாம் கேட்டாங்க ஏ சௌபான் வளமிக்கு மாற்றமாக முகத்துல ஒரு கவலை இருக்குது அவர் சொன்னார் இப்படி எனக்கு ஒரு கவலை உலகத்துல உங்களோட நினைவு வந்தா பார்த்து போறேன் நாங்க எங்க இருப்போம் என்று கவலைப்பட்ட உடனே சௌபான் ரவி அல்லா கவலையை நிவர்த்தி செய்வதற்கு அந்த குருவான எங்களுக்கும் பொதுவான சவான் அல்லாஹு இறக்கி வைக்கிறான் யார் அல்லாவுக்கும் கட்டுப்பட்டு இந்த உலகத்தில் வாழ்றாங்களோ பட்டம் பதவிக்கு பின்னால இல்ல ஆட்சி அறிவாரத்துக்கு பின்னால இல்ல படத்துக்கு பின்னால இல்ல அழிந்து போற இந்த உலகத்துக்கு பின்னால இல்ல படத்தை ரகு காவின் கண்ணீர் படைப்பினங்களுக்கு அவனி கண்ணீர் வடிக்க இல்ல மறுமைக்கு அவனி கண்ணீர் வடிக்கிறாரே உலகத்துக்கு அவனை கண்ணீர் வடிக்க இல்லப்படி பார்த்து கண்ணீர் வடிக்கிறாரு இங்குள்ள கற்படி கலைகளை பார்த்து கண்ணீர் வடிக்க இல்லை எனவே அல்லா ரசூலுக்கு அவனி வாழ்றாரு அப்படி வாழ்ந்தால் அல்லாஹ்ரான் பவுலா கல்ல வீண அங நிச்சயமாக அவர்கள் அல்லாஹ் நாளே மறுமையில அல்லாஹுடைய அருளை பெற்றுக்கொண்டி நபிய அல்லாவுடைய அருளை பெற்றுக்கொண்ட அல்லாஹ் அருள் செய்த நபிமார்களோடு எடுப்பாற்றுவான் வசி உண்மையார்கள் எடுப்பாட்டுவான் வசுகதா யுத்தத்தில தன்னுடைய உயிரை கொடுத்த அந்த நல்ல மக்களோடுவான் இதோட அழகான நட்பு என்ன அல்லூனுக்காக நீ வாழ்ந்தா நாளைய மறுமையில எங்களுக்கு நதிமார்கோடு இருக்கலாம் நாங்க ஒருத்தர விரும்புகிறோமா இந்த உலகத்துல ஒரு அல்லாவுடைய படைப்பினம் ஒரு மனிதனுடைய நட்பு வைக்கிறோமா அது அல்லாவுக்காக அவர் தப்பு தவறு செய்யறா அவரை திருக்குற அல்லாவுக்காக ஒரு ஒரு கண்ணியமானவர்களே அல்லாவுடைய வசனம் பொய்யாகும் ஒன்பதாவது ஆயத்தை சரிஜமாவின் போய் பிறம்பிப்பாரு கண்ணியமானவர்களை அவர்கள் அல்லாஹ் ஒளிமன் யார் அல்லாவுக்கு முன்னால நிக்கோரும் சொல்லி அல்லாவுக்கு முன்னால நிக்கோரும் சொல்லி பயப்படுறாரோ பயனுள்ள வாழ்றாரோ அவருக்குவர்களை நீதிமன்றத்துக்கு முன்னால் நிற்பது அல்ல போலீசுக்கு முன்னால் நிற்பது அல்ல ஒரு தவறு செஞ்சு நிர்வாகத்துக்கு முன்னால் நிற்பது கேவலம் நானும் நீங்களும் தப்பு தவற செஞ்சுட்டு அதுக்கு இல்லாம அல்லாஹுக்கு முன்னால் எந்த முகத்தோட நாங்கள் அல்லாவும் சந்திக்கிறோம் அதனால் அல்லாஹ் சொல்லான் அல்லாஹூ காவடி பயந்து வாழ்ந்தா அல்லாஹூக்கம் வைக்கக்கூடிய ஒரு பிரம வைக்கக்கூடிய இடம் கிடைத்தாலும் அது இந்த உலகம் உலகத்தில் உள்ள எல்லா வஸ்துக்களும் கிடைப்பதை விட சிறந்தது என்ற கருத்தை சொல்லாஹூ அடைய வந்தவர் எனவே கண்ணியமானவர்களே நானும் நீங்களும் இந்த உலகத்துக்கு அவனை வாழ வந்தவர்கள் அல்ல இந்த உலகத்தை மருந்தை போன்று பயன்படுத்துவோம் தேவைக்காக தேவைக்கு பயன்படுத்துவோம் கணவன் மனைவி எங்களுக்கு தேவை மருந்தை போல பிள்ளை ஊட்டிய தேவை இந்த உலகத்துக்காக தொழிற்சவ தேவை மருந்தை போல அதுதான் எங்களுடைய வாழ்க்கையிலிருந்து விடக்கூடாது படைச்ச ரப்பை சந்தோஷப்படுத்த வேண்டும் தொழிலை வைத்து படைச்ச ரப்போஷப்படுத்த வேண்டும் சந்தோஷப்படுத்த வேண்டும் எனவே அன்பான அல்லாஹ் நடிக்கார்களே எனவே அல்லாஹோ அலைவர் சக்கர்த்துரி சந்தோஷத்தில் கேட்டதுவா நாளை மறுமையில் நல்ல நண்பர்களோடு என் கேட்டார் எனவே கண்ணியமான வாலிபர்களே வாலிப காலத்தால் அதிகமான நட்புகள் ஏற்படும் இந்த நட்பு ஏற்படக்கூடிய காலங்கள்ல எல்லாரையும் நண்பராக அடித்து விடாதீங்க உங்களோட வாழ்க்கைய நாசமாசி போட்டுவாங்க ஒரு முடிவுல பாதுகாக்க நண்பர்கள் ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க எப்படி சொல்லுவாங்க தெரியுமா அல்லா சொல்லுகிறான் அநியாயக்காரன் நாளைய மறுமையில தன்னுடைய கைய கடிச்சு சொல்லுவான் சொல் எனக்கு ஏற்பட்ட கைசேதமே எனக்கு ஏற்பட்ட நஷ்டமே என்ன அழிவுட போட்டுட்டாங்களே என்று சொல்லி கவலைப்பட்டு இந்த ரத்துனுடைய பாதைய எனக்கு தெரிவு செய்ய இருந்துச்சு நண்பனை எனக்கு எடுக்காம இருந்துச்சு இந்த கெட்ட நண்பன் பின்னால் நான் போய் கெட்டுட்டேனே என்று சொல்லி நாளைய மருமையில தன் கையை கடிச்சு கை சேதப்படுவான் தொடர்ந்து அந்த மனிதன் சொல்லுவான் ஜணி அல்லா எனக்கு எல்லாம் சொன்னதுக்கு பின்னாலையும் நான் விளங்காம இவன் நித்தியமாக சைத்தான் மனிதர்களுக்கு மிக பயங்கரமான சூழ்ச்சிக்காரன் அந்த சைத்தான் கெட்ட நண்பருடைய சூரத்துல வருவான் அந்த சைசான் நிறைய பொருள்களை கொண்டு வந்து தேப்பான் அல்லாவின் நினைவு அல்லாவை நினைவுபடுத்து மக்களை தூரமாக்க கண்ணியமான அல்லாத்தால் கூறுவார் இன்னும் சொல்கிறான் அநியாய காலத்துக்கு நாளை மறுமையில எந்த நண்பரும் கிடையாது யாரும் சிபால் செய்வது கிடையாது அநியாயக்காரர்களுக்கு யாரும் உதவி செய்வதும் கிடையாது எனவே கணியமானவர்களே இந்த உலகத்துல நல்ல நண்பர்களை தெரிவு செய்து வாழ்வோம் நிச்சயமாக அவர்கள் நாளை மறுமையில எங்களுக்கு சுவர்க்கத்தை பெற்றுத்தர அவர்கள் சாகிதாக வாலிபம் என்பது ஒரு வயல் அன்பான வாலிபர்கள் இரக்கமாகவும் பண்பாக கேட்கிறேன் சொல்லு மறுமையில் ஆயுளை பற்றி அல்லாஹ் கேட்டால் ஏன் வாலிபத்தை பற்றி கேட்க வேண்டும் ஆயுள்குள்ளே வாலிபம் இருக்கிறதே ஏன் வாலிபத்தை அல்லா தனியாக கேட்க வேண்டும் வாலிபம் என்றது தனியான ஒரு நேரம் வாலிபத்திலே செய்த வேலைகளுக்கு பொதுவான பதில் கொடுக்க வேண்டும் அடங்கியிருக்கின்ற வாலிபத்தை கேட்பான் அது தனியான ஒரு கொஸ்டன் அதுக்கு ஆன்சர் கொடுக்க வேண்டும் எனவே அன்பான வாலிபர்களே எங்களுடைய வாலிபத்தை நாசமாக்கிவிட வேண்டாம் வாலிபத்தை பெற்ற நண்பர்களோடு குரப்பில் நிச்சயமாக அது எங்களுடைய வாலிபத்தை மட்டுமல்ல பாலிப்பின்னாலும் உள்ள எல்லா வாழ்க்கையும் நாசமாக்கிடுவா பாதுகாக்கும் எனவே கண்ணியமானவர்களே பெருமதியான பருவம் பாலிப பருவம் அந்த காலத்துல நட்புகள் ஏற்படுது எனவே நட்புகளை சீராக்குவதற்காக வண்டி நல்லவர்களை உங்களுடைய தோழமைக்காக எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படி இருக்கின்ற போதுதான் நிச்சயமா எங்களுடைய வாழ்வு பெறும் அடுத்து எங்களை நட்புகள் அதிகரிக்கணுமா நாங்கள் நல்ல உறவுகளாக இருக்கிறோமா இத கூட்டத்துக்கு என்ன சொல்லி தருகிறது அன்பளிப்பு மத்தியில மத்தவங்களுக்கு மறந்துடவானா உங்களால முடியுமான சின்ன விடயமாக கொடுக்க உதவுங்க அல்லது அவங்களோட வாயால சொல்லக்கூடிய வார்த்தை இருக்குது அதுவும் நீங்க கொடுக்கிற ஒரு கிப்ட் தான் எனவே கண்ணியமானவர்களே இது எங்களை நட்பை வளர்க்கக்கூடிய விடயம் அடுத்தது நாங்க அல்லாஹுக்காக வேண்டி நட்பு பண்ணா எங்க வாழ்க்கையில சில மாற்றம் ஏற்பட வேண்டும் மாற்றம் என்ன மாற்றம் கண்ணியமானவர்களே நாங்கள் அல்லாஹுக்காக வேண்டி ஒரு மனிதனோட நட்பு கொள்றோமா இருந்தால் நாங்கள் வெறுக்கவோ துண்டிக்கவோமா சின்ன சின்ன பிரச்சனைகள் கோவித்துக் கொள்ள மாட்டோம் செல்லாக மூணு நாளைக்கு மேல் கோபித்துக் கொண்டிருந்த நிலைமையிலே மௌத்தாகித்தாரோ அவர் நரகம் நுழைந்து விட்டார் என்று சொன்னார் நரகம் நுழைவார் எதிர்காலத்தில் சொல்லல்ல நரகம் நுழைகிறார் இகழ்காலத்தில் சொல்லல்ல நரகம் நுழைந்து விட்டார் எப்போது மூன்று நாளைக்கு மேல கோபிக்கிறாரோ அவர் நலகத்து வாழ்க்கையை அனுபவிக்கிறார் இன்னும் சொல்ல சொன்னார்கள் யார் ஒரு மனிதனோட ஒரு வருஷம் கோபித்துக் கொண்டிருக்கிறாரோ அந்த மனிதர் ஒரு கொலையை செய்தற்கு சமன் இரண்டு வருடம் ஒரு மனிதர் பேச இல்ல அந்த மனிதர் இரண்டு கொலைகளை செய்ததற்கு சமன் அல்லா ஒரு செய்து போட்டு கையெழு கபூர் செய்வானா எனக்கு கண்ணியமானவர்களே அல்லாஹு கவனி நாங்க நட்பு பண்றா நாங்க முதலாவது செய்யக்கூடியது அதை துண்டிக்கவோ வெறுக்கவோ கோபிக்கவோ கூடாது அடுத்ததாக நாங்கள் நட்பு கொள்கின்ற போது புதவித்தவசமாக ஒரு பணக்காரரோடு நாங்கள் ஏழை நட்பு கொள்கின்ற போது அவருடைய பணங்களை பார்த்தா பொறாமைகளை உள்ள சில வரக்கூடாது பணக்காரனோட நட்பு வைப்பது எங்களே ஏழையாக சொல்லுவோம் எனவே நாங்கள் அப்படி நட்பு கொள்கின்ற அவர்களுக்கு கிடைத்ததை பார்த்து பொறாமை கொள்ளக்கூடாது நாங்கள் என்ன செய்ய வேண்டும் துகா செய்ய வேண்டும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அவருக்கு அவனை செய்ய வேண்டும் அவருக்கு அவனை மறைமுகமாக புராசிக்க வேண்டும் அடுத்ததாக நாங்கள் நட்பு கொள்ளக்கூடிய ஒருவர் எங்க கூட்டாளி ஒரு தவறு செய்யறாரு முதலாவது அந்த கூட்டாளித்தால் தெரியும் செய்யக்கூடிய தவறு தன்னுடைய மனைவிக்கு தெரியாது வாப்பா அம்மாக்கு தெரியாது ஜமாத்துக்கு முதலாவது அந்த கூட்டாடு செய்யக்கூடிய வேலை அல்லாட்டி மன்னிச்சுடு அவரை திருத்தடி நண்பர் யா என்று சொல்லி நல்ல நண்பர்கள் அவர்களுக்கு அவனை பிரார்த்திக்க வேண்டும் இது ஒரு மனிதன் அல்லாஹூ காவணி நட்பு கொண்டால் அவருடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய முக்கியமான மாற்றம் அடுத்ததாக ஒரு மனி நல்லா நட்பு கொள்வானா எப்போதும் அவர்கள தவறுகளை மன்னிக்கும் இருக்கும் நண்பர்கள் சொல்லும் நாங்கள் அதிகமாக இறக்கம் வைப்போம் கோபம் வருகின்ற போது அதிகமாக கோகப்படுவோம் உளவியல சொல்லுவார்கள் சைக்கோலேஜில யார் மீது அதிகமாக நட்பு அதிகமாக இரக்கமோ அவர்கள் மீது அதிகமாக கோவம் அதனால நாங்கள் என்ன செய்யணும் கோபம் வருகின்ற போது அந்த கோபத்தை விழுங்கிவிட வேண்டும் நல்லடியார்கள் கோபத்தை விழுங்கி விடுவார்கள் மன்னிப்பார்கள் அப்போது எப்போது நாங்கள் என்ன பிரச்சனை இருந்தாலும் மறந்த முகத்தோடு இருக்க வேண்டும் அடுத்து தனக்கு விருப்பமானதையே எங்களுடைய நண்பர்களுக்கு நாங்கள் விரும்ப செய்ய வேண்டும் அடுத்தது தன்னுடைய தவறை எப்படி நாங்கள் மறைக்கிறோம் அவருத்த போல நண்பட தவறு தன் கூட்டாளிகளை தவறு தந்தை ஊர்ல தவறு இவைகளை நாங்கள் மறைக்க வேண்டும் புறம் கோள் கெட்ட விடயங்கள் பேசக்கூடாது நண்பருடைய விடயத்தில் நாவை பாதுகாத்துக் கொள்ளணும் நான் ஒரு பயங்கரமான உறுப்பு வனியமானவர்களே நாவ இருக்கிறேன் ஐம்பது கிரேம் ஆனால் ஐம்பது அறுபது கிலோ கிரையுடைய இந்த உடம்பு குழந்தை நரங்கில தள்ளக்கூடிய பயங்கரமான உறுப்பு அதனால ஊர்ல பிரச்சனையா காரணம் எந்தெந்த நண்பர்கள் அடித்துக் கொள்வார்களா காரணம் இந்த நாவுதான் நிர்வாகம் சரியானா காரணம் இந்த நாவுதான் குடும்பத்துக்கு உள்ள பிரச்சனையா எல்லாத்துக்கும் காரணம் இந்த நாவுதான் எனவே கணியமானவர்களே நட்புடைய விடயத்துல இந்த நாவை பாதுகாத்துக் கொள்ளணும் நேரடியாக ஒரு விடயத்தை சொல்லிட்டு சொத்துபாவ நிறைவு கணியமானவர்களே நட்புப்படக்கூடிய பயங்கரமான விளைவுகள் இருக்கின்றன நேரம் கொடுங்க கண்ணியமானவர்களே முதலாவதாக எனக்கு தான் உங்களுக்கு தான் சொல்லுகிறேன் எங்களை நண்பர் அவர் நண்பர் எங்களோட தான் ஆனால் எங்களை பிள்ளையோட அல்ல எங்கட மனைவியோட அல்ல இன்றைக்கு சமூகத்துல வாழ்ற எத்தனையோ பேரை பார்க்கிறோம் தந்த மனைவிய தந்த நண்பருக்கு கிழந்திருப்பி இருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம் தண்ட பிள்ளைய தன்னுடைய நண்பர் தூக்கி போன வரலாறுகளையும் சில நண்பர்கள் சொல்லுவதை கேட்கிறோம் அது மாத்திரமல்ல இன்னும் குரோகமான செய்தி எங்களை பாலூட்டி வளர்த்துடைய தாய்மார்களை கூட நண்பர்கள் தூக்கி சென்ற வரலாறுகளை தூரத்தில் அல்ல இலங்கையிலே கூட நாங்கள் பல பத்திரிகைகளை படித்திருக்கிறோம் எனவே கண்ணியமானவர்களே நட்பு என்பதே நாங்கள் நண்பர்களோட தான் எங்களுடைய நண்பர்கள் இருக்க எங்களுடைய வீடு வரைக்கும் தான் எனவே கணிமணவர்களை அவர்கள் வீட்டுக்குள்ளே அலைக்கொருமா அதற்கும் ஒரு முறை இருக்கிறது நட்புகளிலே மகோரம் பேடிக் கொள்ள வேண்டும் எங்க நண்பர் தானே நாங்கள் இல்ல அற நேரத்தில் எங்களுடைய மனைவியை எப்படியும் கதைக்கலாம் ஏன நண்பர் தானே போன் நம்பரை கொடுத்து வச்சிருக்கிற மாதிரி வீட்டு நம்பரையும் கண்ணியமானவர்களே விளைவுகளை நாங்கள் சந்திப்போம் எனவே இந்த விடயத்தில் கவனமாக அறிந்து கொள்ளுங்கள் அடுத்ததாக அதாவது கெட்ட நட்புகள் வரக்கூடிய விளைவுகள் கொலை கொள்ளை இது போன்ற இன்னைக்கு சிலர் நம்பி ரெண்டு நண்பர்களை நம்பி ஒரு ஜாயிண்ட் அக்கௌண்ட் தொடர்பார் நண்பனாக விட்டா என்ன செய்வாரு அந்த நன்மையை கொண்டு போட்டு அந்த எடுக்கக்கூடிய சொன்னார்கள் நீங்க நண்பராக எடுக்கணுமா எடுங்கான முறையை நம்பியவர் உலகத்துக்காக அல்ல மருமைக்காக வாழக்கூடியவர் மருமையை ஈமான் கொண்டவர் யூ மீனு மைவானவற்றை நம்பியவர் எனவே அப்படியான வருகளை அடுக்க வேண்டும் அப்படி எடுத்த நிச்சயமாக இந்த நட்புகளை கொண்டு நாளை மறுமையில அல்லாஹ் எங்களுக்கு சுவரக்கத்தை தர வேண்டும் எங்களுடைய நண்பர் மூலமாக எங்களுக்கு கெடுதிகள் வராமல் எங்களை பாதுகாக்க வேண்டும் எனவே இஸ்லாம் சொல்லி தருகின்ற இந்த நட்புடைய ஒழுங்குகளை பற்றி யாரோடும் நட்பு கொள்ள வேண்டும் நல்ல நண்பர்களுக்கு எப்போதும் உதவியாக இருக்க வேண்டும் கெட்ட நண்பர்கள் உதவியாக இருக்கக்கூடாது கெட்ட நண்பர்கள் இருந்தால் அவர்களே அந்த தவறுகளை அவர்களை திருத்த வேண்டும் இப்படியான வழிமுறைகளை இஸ்லாம் தெளிவாக சொல்லித்திருக்கிறது எனவே இப்படியான வழிமுறைகளை பேரிடைய வாழ்க்கையிலும் சிறந்த நண்பர்களை சிறந்த உறவுகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் என் அனைவரை கபூச்சி கொள்வானாக சாவல்களை மன்னித்துக் கொள்வாயாக யா அல்லா அவனக்கு பொருத்தமான நல்லடியார்களை அனைவரை கபூசி கொள்வாயாக ஊரை கபூச்சினிக்கொள்வாயாக ஊர் மக்களுக்கு அருளையை கொடுத்துருவாயாக யா அல்லா இங்கிருக்கக்கூடிய எல்லா மக்களை கபூசி கொள்வாயாக யா அல்லாங்க கைப்படக்கூடிய சோதனை மீறக்கூடிய எல்லா வழிகளையுமே திறந்து தருவாயாக யா அல்லா எங்களுடைய வாழ்க்கையை புரிந்து கொள்வாயாக தக்கராத்துல களிமாவை தந்துடுவாயாக நாளை மறைமையில ஜெனசூர் சிறுதோஷம் அனைவருக்கு நசிபாக்கிடுவாயாக யா அல்லா தக்கராசம் இல்லாம கழிவாமடிய கூடிய பாக்கி திருவாயாக யா அல்லது வாக்களை ஏற்றுக் கொள்வாயாக